श्रीकांतो जननी सर्वमंगला नित्यं ீகோ மானமனோரீஸூயத்தை நம் விபுதை சேவசிவிரேமூர்த்தீதாமூர் சுஷிகேந்திரம் ைபாயனம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கம் மது வியம் ஹியதூத்தம் மகஷஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமான மாத त्वमेव மேவச்சமே ேவியமே ேவே நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபியோபரனோவ शुतिस्म्र्ति पुरानाना शुतिस्म्र्ति पुरानाना आलयं करुणालयं नमामि, भगवत पादं। नमामि भगवत पादं। शंकरं மதிபுராலம் அம்பதாவது <coughs> हत्वा नाँ नाँ राग योगी தீர் மோஹார்ணவம் யோகீஷா ஆமாமோ விராஜத்தை பா ஹிவ் ஆத்மசு நிர்வாக டட்டஸ்தீபரேவ் प्रकाशते। ஆச்சாரியர் ஜீவன்முக்தனுடைய லக்ஷணத்தை சொல்கிறார் ஜீவன்முக்தனுடைய தன்மையை சொல்கிறார்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 இந்த சரீரம் மனசு புத்தி இதுலேருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு பேர் பேர் ஜீவன் ஒரு அர்த்தம் என்னன்னா ஞானத்தோட பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் ஜீவன் இந்த சரீரம் இந்த பிறப்புல என்ன புண்ணிய பாப சுகத்தை அனுபவிக்கணும்னு இருக்கோ அதை அனுபவிக்கிறான் ஆனால் அதே சமயம் அது பிராரப்த கர்மம் ஷரீரத்துக்குத்தான் சிதாபாசனுக்குத்தான் ஜீனுக்குத்தான் அகங்காரத்துக்குத்தான் பிரம்மஸ்வரூபமாகிய எனக்கு கிடையாது அந்த ஜானம் விற்பி ஜ்யானம் மனசுல இருக்கு ஆக பிராரப்தத்தோட பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு பேரு ஜீவன் முக்தின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அவன் தன்னை ஜீவன் முக்தனாகவும் நினைக்கிறது இல்லை தன்னை பிரம்மமா நினைப்பானா ஜீவன் முக்தனான்னு லோக திருஷ்டியில உபதேசத்துக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது இத ஜீவன் முக்தி அனு ஜீவன் முக்திங்கிறது அவன் என்ன நினைக்கிறான் நான் பிரம்மம்னு நினைக்கிறான் அகம் ஜீவன் கூட லோக திருஷ்டி சாஸ்திர திருஷ்டி அவனுடைய திருஷ்டி என்னது அகம் பிரம்மாஸ்மிங்கிற விற்பிதான் ஆகா கடைசி ஸ்லோகம் பார்த்தோம் நேற்றுக்கு வெளியில இருக்கிற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 அந்தகரணத்தில் இருக்கிற ஆனந்தமானது அந்த ஞானத்தினால ஏற்பட்டிருக்கிற ஆனந்தம் அல்லது சைதன்ய ஸ்வரூபம் உள்ளுக்குள்ள அவனுக்கு பிரகாசிக்கிறது அவனுக்கு தெரியும் அது என்ன படிச்சு புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அவனுக்கு அது புரியும் ஆக சுவாந்தரேவ பிரகாசத்தே ஆக எந்த விஷயத்திலே உபனிஷத் சொல்கிறது நன்றாக சாஸ்திரம் படித்து ஞானத்தை அடைஞ்சு ஆசைய வென்றவனுக்கு எல்லா ஆனந்தமும் இங்கேயே இருக்கு ஸ்ரோத்ரிய தசிய ச ஏகோ பிரம்மண ஆனந்த பிரம்மாவோட ஆனந்தமும் அடக்கம் இவனோட ஆனந்தம் பிரம்மாவுக்கு கிடையாது பிரம்மாவோட ஆனந்தம் இவனோட ஆனந்தத்துக்குள்ள அடங்கி விடுகிறது எப்படி ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயில் அடங்கிறதோ அப்படி உதாரணம் சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் கீதையில் எங்கேயும் ஜலம் நிறைஞ்சிருக்கிற போது கிணத்து தண்ணியினுடைய உபயோகம் எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற ஜலத்தில் இருக்கிறது எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற ஜலத்தினுடைய உபயோகம் கிணத்துல கிடையாது ஆக யாவான் அர்த்த சர்வத சம்பத்தோதக்கே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ் விஜானதா நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாய ஆஹ கீதையை சொன்னேன் ஆஹ ஸ்வாந்தரேவ பிரகாசத்தே அதனால் அவனுடைய உள்ளத்தில் அந்த ஆனந்தம் ஒளிர்வதை அவன் உணர்கிறான் ஸ்வஸ்தா ஸ்வஸ்தானா ஸ்வஸ்மின் திஷ்டி இது ஸ்வஸ்தா தன்னில் தான் இருக்கிறான் அர்த்தம் எதோடையும் சேரலேன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் இணைச்சுக்கல அர்த்தம் புத்தியோடையோ ஆனந்தமய கோஷத்தோடையோ விஜயானமய கோஷத்தோடையோ மனோமய கோஷத்தோடையோ பிராணமய கோஷத்தோடையோ அன்னமய கோஷத்தோடையோ விஷயத்தோடையோ நிறைய பேருக்கு ப்ராப்ளம் நிறைய இது என்ன நான் எல்லாத்தோடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது நான் ஹோல் ஆசிரமத்தோடு என்னை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டேன்னு வச்சுங்கோலேன் இந்த கட்டடத்தோடு எல்லா கட்டடத்தோடு என்னை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டேன்னு வச்சுங்கோலேன் என்ன புத்தி அதுக்கு பேருண்ணா விஷயாத்ம புத்தின்னு பேர் அதுவே நான் ஆகிடுது ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம் என்னோடதுன்னு நினச்சிடுறேன் நான் ஆக கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காரை கார் ஆக்சிடென்ட் ஆகிடுறதுன்னு வச்சுக்கோம் பயப்பட வேண்டாம் காருக்கு புஷ்ப மாலை போடுறதுனால என்னாகும் காருக்கு ஆபரணங்கள்லாம் போட்டு காருக்கெல்லாம் நிறைய பேர் சில பேர்லாம் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க காரை ரொம்ப அலங்காரம் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறது காருக்கு எதாவது ஆச்சுன்னு சொன்னால் எனக்கு ஒன்று காரு நான் அது துக்கம் வரும் அதனால ஏற்படுற சுகம்னா ஐ ஹாவ் கார் ஐ ஆம் நாட் கார் அது கஷ்டம் இந்த வேதாந்த அந்த நேரம் வேலை செய்யணும் இது எதுக்கு சொல்றோம்னாட்டா ஸ்வஸ்தஹாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு ஏதோ சம்பந்தம் இல்லாமல் பேசுறேன் ஸ்வஸ்தா ஸ்வஸ்தஹான்னா என்ன அர்த்தம் ஸ்வஸ்தமா திஷ்டதி தன்னில் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னில் இருக்கிறதுங்கிறது என்ன தான் என்ன புஸ்தகத்தை அதாவது டேபிள் மேலே புஸ்தகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கிட்டே நான் இருக்கேன் அப்படின்னா எங்கிட்டயே நான் இருக்கேன்னா என்ன மேல நான் உட்காந்துட்டு இருக்கேனா நான் நானாக இருக்கேன் அவ்வளோதான் நான் நானாக இருக்கேன் எதுவோ அதுவாக இருக்கேன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம் ஆக விஷயங்களோட என்ன ஐடென்டிஃபை பண்ணின்ட்டா அதுக்கு என்ன புத்தி விஷயாத்ம புத்தின்னு பேர்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 அதே சமயம் அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மாப்பிள்ளையோ கண்ணு கண்ணாணம் ஆகிடுச்சோங்க அந்த குழந்தை அப்படி நினைக்க தோன்றுறதாருன்னா அதனால் சம்பந்தம் எப்படி பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்துவிட்டால் பொண்ணு மூலமாக மாப்பிள்ளை கிட்ட நமக்கு என்னாகிறதுனா அந்த அவரும் நம்ம நம்மளை சேர்ந்தவர் அப்படிங்கிற எண்ணவர் இது நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கணும் ஸ்வஸ்தகாவுக்கு தான் இது லக்ஷணம் திரும்ப திரும்ப ஏதோ சம்பந்தம் இல்லைன்னு நினச்சிட முடியாது இதெல்லாம் எவ்வளோ தூரம் பரவது பாருமா தூங்குற போது மாத்திரந்தான் ஸ்வஸ்தகா தூங்குற போது நேச்சுரலாக ஸ்வஸ்தகா இயற்கையாக ஸ்வஸ்தமாக இருக்கிறது எப்போ தூங்குகிற போது முழிச்சுருக்கிற போது ஸ்வஸ்தமாக இருக்கிறது எப்படி முழிச்சுன் போது விஷயாத்ம புத்தி தேகாத்ம புத்திராத்ம புத்தி அப்புறம் வந்து விஷயம்னா என்ன நமக்கு இந்த உடம்புக்கு வேற வெளியில் இருக்கிற வஸ்து அது உயிரோடு உள்ளதாக இருக்கலாம் உயிரற்றதாக இருக்கலாம் நாய் மேரில் கூட நிறைய பேருக்கு அபிமானம் இருக்கு நாய் இருக்கு பசுமாடு இருக்கு அப்புறம் கட்டடங்கள்லாம் இருக்கு ஜட வஸ்துக்கள் சேதன நம்ம மைண்டு வியாபிச்சிருக்கு ஜாகிரத வசதியில இத்தனை இருந்தாலும் நம்ம தூங்குற போது நேச்சுரலா ஸ்வஸ்தமாக தான் இருக்கும் ஆக அதுக்கப்புறம் தேகாத்ம புத்தி அதுதான் என்ன அன்னமயாத்ம புத்தி அப்புறம் பிராணமயாத்ம புத்தி நம்ம உடம்பை பத்தி நினைக்கிற போது உடம்பு வந்து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 அப்புறம் மனசில் இருக்கிற கவலைகளோடு நம்மளை சேர்த்துக்கிறது சந்தோஷத்தோடு நம்மளை சேர்த்துக்கிறது அப்புறம் படிப்போடு எனக்கு வந்து நம்ம வந்து இதெல்லாம் அபரோக்ஷ அனுபூதி முடிச்சுட்டேன் ஆத்மபோதம் படிச்சுருக்கேன் எனக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு பகவத்கீதை தெரியும் நான் நம்ம லைனில் சொல்கிறேன் சில பேர் படித்தவங்க என்னென்னா தமிழில் கம்பராமாயணம் தெரியும் திருக்குறள் தெரியும்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 நம்ம படத்தை ஏதாவது துப்புறோம் நம்ம மரத்தில் சாணி அடிக்கிறான் வச்சுங்களேன் அப்போ உடனே என்னாகிறது வெறும் படத்தை தானப்பா பண்ணினான்னு நம்ம நினைக்கிறோமா அது நம்மளையே பண்ணிணுதான்னு நினைக்கிறோம் நம்ம என்ன சொல்கிறோம் நேர்லையே மூஞ்சியில் துப்பினாலும் நமக்கு ஒன்றும் இல்லை மாலை போடுறது மொத்தமாக கழு கழுத்த நீட்டிக்கிறோம் துப்புற போது ஏதாவது அடிக்கிற போது மாத்திரம் சுவாமியெல்லாம் பேச நல்லா தான் இருக்குது இப்படிதான் தோணும் ஆனால் இதை உட்கார்ந்து யோச்சனை பண்ணணும் அதுக்கு தான் நம்ம இது பண்ணின்னு இருக்கோம் யோசனை பண்ணுற போது என்னமோ பண்ண தான் சரி நம்ம அகங்காரம் நம்மளை யோசிக்கவே விடாது நம்ம அகங்காரம் என்ன பண்ணணும்னா இதை யோசிக்கிறதையே கூட தடுக்கும் என்னத்துக்கு இப்படிலாம் யோசனை இப்படி யோசிக்கவே வேண்டாம் சுவாமி இப்படி தோணும் என்னதுன்னா நான் அஜானி சுவாமி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது அஜ்ஞானமும் கூட நீ இல்லைங்கிறது ஆனந்தமய கோஷத்தில் அஜானந்தான் முக்கியம் ஆனந்தம் ஆனந்தமய கோஷத்தில் அஜ்ஞானம் நான் அஜானியும் இல்லை எதுவும் இல்லை ஜா சுஷுப்தி அவஸ்தையில் எப்படி இயற்கையாக ஸ்வஸ்தனாக இருக்கேனோ அப்படி ஜாகிரத அவஸ்த இதை புரிஞ்சுக்கணும் நமக்கு ரொம்ப பகவான் புரிய வைக்கிறது என்னன்னா தினந்தோறும் தூக்கத்து மூலமாக அந்த பாடத்தை புரிஞ்சுண்டு ஜாகிரத வஸ்திலையும் ஸ்வஸ்தமாக இருக்கணும் இந்த சரீரத்தோட எதோடைய அன்னம் பஞ்ச கோஷத்தோட நம்மளை இணைச்சிக்கூடாது இதே ஆத்மகோத்திலான்னு படித்தோம் பஞ்ச கோஷாதி யோகேன தத்தன்மய இவஸ்திதா படித்தோமே பஞ்ச கோஷாதி யோகேன தத்தன்மய இவஸ்திதா பதினஞ்சாவது ஸ்லோகம் சுத்தாத்மா நீல யோகேன ஸ்பட்டிக்கோ யதா அங்கேயும் இருக்கு பாருங்க பதினாறாவது ஸ்லோகத்தில் வப்புஸ்துஷாதிபிக் கோஷை யுக்தம் யுக்தியாவத்மானம் விவிச்சியாத் தண்டுலம் யா எப்படி நெல்லை உமியை பிரித்து அரிசியை எடுக்கிறோமோ அப்படி இந்த அது ஸ்தூலமாக பண்ணுறது ஃபிசிக்கலாக பண்ணுறது இது புத்தியினால் பண்ணுறது யுக்தியா விவிட்சியா யுக்தியினால பிரித்து தெரிஞ்சுக்கோன்னு அங்கே சொல்லியிருக்கு அதுதான் ஸ்வஸ்தகாவுக்கு தான் இந்த விளக்கம் சொன்னேன் இத்தனை நேரம் ஆக சுவாந்தரேவ பிரகாசத்தை ஆக நீங்கள் இதை போட்டுக்கணும் புறத்தில் இருக்கிற நிலையில்லாத நம்ம இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம் துன்பம் கலந்த சிறிய இன்பத்தை விட்டு விட்டு இதெல்லாம் நானாக சேர்த்துருக்கேன் சிலாம் புறத்தில் உள்ள நிலையற்ற துன்பம் கலந்த சிறு இன்பத்தை விட்டுவிட்டு அகத்திலுள்ள அகத்திலுள்ள நிலையான துன்பம் கலவாத பேரின்பத்தில் ஒடுங்கியிருக்கிறான் யாரு ஞானி ஜீவன் முக்தன் அது யாருக்கு தெரியும்னா ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார் அது அது ஆவர் அதுவே சொல்லும் நாய் ஆனாலும் இதன் பெருமை யார் சொல்வார் ஊமையன் கண்ட கனவுன்னா சொல்றது ஊமை கண்ட கனவை எப்படி சொல்ல முடியும் நம்ம கனவே வாயை திறந்து பேசுறவன் கனவே இன்னொருத்தனுக்கு புரிய வைக்கிறது கடினம் ஊமைக்கு ஒரு கனவு வந்ததுன்னா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆனால் ஒன்று இந்த பாடம் நடத்துகிற போது இப்போ உங்களுக்குலாம் புரியறதுனால தான் நீங்கள் வர்றீங்கன்னு நம்பின்னு இருக்கேன் நான் அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் மனசில் அந்த ஆனந்தம் புரியறது சுவாமி அதனால தான் அது தொடர்ந்து கம்யூனிகேஷன் எப்படியோ வார்த்தைகளை சொல்கிறதன் மூலம் உங்களுக்கும் முமுக்ஷுத்துவம் ஜிஜ்யாசுத்வம் தீவிரமாக இருந்ததுன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்ததுன்னா சொல்கிறதும் முறையாக சொன்னோம்னால் கம்யூனிகேஷன் கேப் எப்படி விழ பாடம் புரிஞ்சு தான் ஆகணும் கற்பூரமும் நல்ல கற்பூரமாக இருந்து பொருத்துகிறதும் நல்லா பொருத்தினா பிடிக்காமல் இப்படி போகும் எரிஞ்சு தான் ஆகும் சரி கற்பூரம் எரிஞ்ச பிறகு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை மாதிரி எல்லாம் இங்கேயும் ஒன்றும் இல்லைன்னு இல்லை இருப்போம் அதான் ரொம்ப முக்கியம் சரி அடுத்த ஸ்லோகம் பிடிக்கலாம் உ அலிப் வோமவன்முனவற்று அசகோய்சே திரு போட்டிருக்கு சில புஸ்தோனு போட்டிருக்கு இன்னொரு பாடம் இருக்கு நலிப்தா லிப்தோங்கிறது அது கிராமர்னால ந லிப்தஹான்னு பிரிக்க வேண்டி வரும் ந லிப்தஹா அப்படின்னு நலிப்தோ வியோமவன் வியோமி அப்படி பாடம் இருக்கு இன்னொரு பாடம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது சுவாந்தரேவ பிரகாசத்தேன்னு சொல்றீங்களே அப்பன்னா வந்து இந்த உபாதி தர்மங்கள்னா ஒட்டுமா ஒட்டாதா அப்படின்னா ஒட்டாதுங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லிருக்கு அது ஜீவன் சொல்றார் அவனுக்கு உடம்பு மனசு புத்தியெல்லாம் இருக்கான்னா இருக்கு லோக திருஷ்டியில் அவனுக்கு அதில் அபிமானம் இல்லை ஆக மற்றவங்களுடைய பார்வையில் அவனுக்கு அவனும் உடம்போடு தான் இருக்கான் எல்லா விவகாரமும் பண்ணுறான் ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஜானம் வெளியில் தெரியாது அந்த அவனுக்கு இருக்கிற விற்பிஞானமோ அவனுக்கு இருக்கிற மனசில் இருக்கிற நிறைவோ வெளியில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது சொல்றது உண்டு என்னது ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் அப்படின்னு சொல்றது உண்டு அதிலே உண்மை இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இங்கே இன்னும் ஆழமாக போகிறதுனால அந்த எல்லா விஷ இதில் கீதையில் சொன்ன மாதிரி இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பதினாலாவது அத்தியாயத்தை அது தமோகுணமாக இருந்தாலும் ரஜோகுணமாக இருந்தாலும் சத்வகுணமாக இருந்தாலும் இருக்கும்னு சொல்லியிருக்கு ரஜஸ்தமச்சாபிபூய சத்வம் பவதி பாரத தமசத்வம் ரஜச்சைவ ரஜ்சத்வம் தமஸ்தாங்கிற பகவான் பிரகாஷ் சவருத்திஞ்ச மோகமேவ பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவத்தானி நனிவத்தானி காங்கி நான் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது ஆத்மதிஷ்டியில மோட்சம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது அனாத்மதிஷ்டியில் மோட்சம் உண்டோ மோக்ஷம் கிடையாது அனாத்மதிஷ்டியில் மோட்சம் கிடையாது ஆத்மதிஷ்டியில் மோட்சம் தேவையில்லைங்கிற ஞானந்தான் மோக்ஷம் இதான் விடுதல் ஃப்ரீடம் அதனால் இங்கே என்ன இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் உபாதி ஸ்தோபி அப்படின்னா என்ன அர்த்தம் உபாதியோடு இருந்தாலும் உபாதிகளோடு இருந்தாலும் உபாதிஸ்தோபி உபாதின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம் நானோபாதி வசாதேவ ஜாதிநாமாஸ்ரமாதயோபாதிவசாதேவ பதினோராவது ஸ்லோகம் ஜாதிவர்ணாஸ்ரமாதயா ஆத்மன்யாரோபிதாஸ்தோயே ரசவர்ணாதிங்க இங்கே கூட போட்டு வச்சுக்கலாம் உபாதிஸ்தோபி வந்து ஒப்பிடுக பதினோராவது ஸ்லோகம் இதே ஆத்மபோதன் டெக்ஸ்ட் உபாதியோடு இருந்தாலும் உபாதிச்சகிறார் ஸ்வஸ்தான்னு முதல்ல சொல்ற போது என்னது தன்னில்தான் இருக்கிறான் இப்ப உபாதிச்சகாங்கிறார் உபாதிகளோடு இணைஞ்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அப்படின்னு அர்த்தம் உபாதிகளோடு இணைஞ்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அப்போதான் இந்த ஞானத்தை ரசிக்க முடியும் நான் உடம்போடு இருக்கணும் நான் இந்த உடம்பு இல்லைங்கிற அறிவோடு இருக்கணும் அப்போ இந்த அறிவை நான் ரசிக்க முடியும் நான் ரசிக்க முடியும் மற்றவங்க ரசிக்க முடியாது ஏன்னா ஜிலேபியா எதா வஸ்துவா கொடுத்து ரசின்னு சொல்கிறதுக்கு இது புரிஞ்சாதான் ரசிக்க முடியும் ஞானியினுடைய ஞானத்தை ஞானத்தை விரும்புகிறவன் பெற்று அவன் அந்த ஞானத்தை அடைஞ்சா தான் அவனும் அதை ரசிக்க முடியுமே தவிர ஞானிகளால் மட்டுமே ரசிக்க முடியும் பாம்பின் கால் பாம்பறியம்னு ஒரு பழமொழி இருக்குது அது பழமொழியை பற்றி அது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் இப்போ அணு விஜானி அணு அணு விஜானத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் அது மாதிரி இங்கே என்னென்ன உபாதி ஸ்தோபி உபாதியில் இருந்தாலும் கூட உபாதிகளோடு இணைந்திருந்தாலும் கூட தத் தர்மைஹி நலிப்தா அலிப்தா தத் தர்மைஹினா என்ன அர்த்தம் அதனுடைய தர்மங்களால் அதனுடைய தர்மம்னா என்ன அர்த்தம்னா குண்டா இருக்கேன் இழைச்சிருக்கேன் நோயோடு இருக்கேன் நோய் இல்லாமல் இருக்கேன் இதெல்லாம் தான் தர்மம் தன்மைகள்னு அர்த்தம் தர்மம்னா உடலினுடைய தன்மைகள் பிராணனுடைய தன்மைகள் மனதினுடைய தன்மைகள் அதோட அவன் ஒற்றதில்லை ஒட்டிக்கிறதில்லை எப்படின்னா அது அலுப்தகா முனிகின்னு போட்டிருக்கு முனிகின்னா ஞானின்னு அர்த்தம் அறிவாளி நல்லா படித்தவன் சிரவண மரணத்தை பண்ணினவன் அர்த்தம் நன்கு சாஸ்திரங்களை கேட்டு சிந்தித்தவன் முனி முனிவனானவன் ந லிப்தகா ந லிப்தஹான்னா ஒற்றதில்லை அதோடு ஒட்டிக்கிறது இல்லை அது எப்படி உதாரணம் சொல்லுகிறது வியோமவத்து வியோமவத்துன்னா ஆகாசத்தை போல ஆகாசத்தில் எல்லா வஸ்துக்களும் இருந்தாலும் எல்லா வஸ்துக்கள்லையும் ஆகாசம் இருந்தாலும் ஆகாசம் எதனோடையும் ஒட்டிக்கிறது இல்லை ஆகாசத்தில் எதுவும் ஒட்டுறதில்லை ஆகாஷத்தை போல அவன் ஒட்டுவதில்லைன்னு அர்த்தம் ஆகாஷத்தை போல ஒட்டுவதில்லை கீதை நீ இது சொல்லியிருக்கு பதிமூணாம் அத்தியாயத்தில் இருக்குது எதா சர்வதம் சௌக்மியாத் ஆகாஷம் நோபலிப்பதே சர்விதோ தேகே ததாத்மா நோபலிப்பதே அதே நான் ஆஹ வியோமவத்துன்னு ஆகாசத்தை போல ஒட்டுவதில்லை இது ஃபர்ஸ்ட் லைன் ந லிப்தகா பவத்தின்னு சப் போட்டு முடிச்சுக்கணும் உபாதிகளோடு த இணைந்திருந்தாலும் கூட உபாதியோடு விவகாரம் செய்தாலும் கூட அந்த வியவகாரத்தினுடைய தர்மங்களால் ஷரீரத்தினுடைய தர்மங்களால் ஸ்தூல சூஷ்ம சரீரத்தினுடைய இயல்புகளால் அவன் இயல்புகளோடு ஒட்டி இந்த ஞானங்கிற ஞானங்கிறது என்ன ஞானம்ங்கிற எண்ணெய் இருக்கிறதுனால இந்த பலாப்பழம் உதாரணம் இருக்கே பலாப்பழத்தை நறுக்கிறதுக்கு கையில் எண்ணெயை தடவி கத்திலையும் எண்ணெயை தடவி நறுக்கினா கத்திலையும் பிஷின் ஒட்டாது கையிலேயும் பிஷின் ஒட்டாது அது மாதிரி இவனுக்கு இந்த ஞானம்ங்கிற எண்ணெயை தடவின் இருக்கிறதுனால மனசில் அறிவில் தடவின் இருக்கிறதுனால இதிலெல்லாம் இவனுக்கு ஒட்டுதலே இல்லை ந ிப்தகா பி அப்புறம் ரெண்டாவது வரி என்ன சொல்லுகிறது சர்வவித்து மூடவத்து திஷ்டேத்து அசக்தா சரேத் சர்வவித்து சர்வவித்துனா எல்லாம் அறிந்திருந்தாலும் அதுக்கு எல்லாம் தெரிகிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னா ஞாபகம் வச்சுக்கணும் சர்வத்துக்கும் ஆதாரமான மெய்ப்பொருளை புரிந்திருக்கிறான் சர்வ வித்துன்னா பிரம்ம வித்துன்னு அர்த்தம் சர்வ வித்து அப்படின்னா அனைத்தும் அறிந்தவன் அனைத்தும் அறிந்தவன்னா என்ன அர்த்தம் அவனுக்கு சைனா பாஷை தெரியுமான்னு கேட்கக்கூடாது அனைத்தும் அறிந்தவன் சொல்கிறீங்களே ஜப்பான் பாஷை பேசத் தெரியுமா இல்லாட்டி ஜோசியம் சொல்லத் தெரியுமா எல்லாேருக்கும் அதுதானே முக்கியம் எங்கே போனாலும் சரி சாமியார்ன உடனே உங்களுக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியுமா மை போட்டு பார்க்க தெரியுமா சாமியாருன்னா அதுதான் அர்த்தம் பண்ணின் இருக்கேன் நமக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு உடனே அவங்களுக்கு சொல்லிருக்கேன்னா தெரியாது நானும் எங்கள் குருநாதர்லாம் சேர்ந்து ஒரு தடவை எங்கேயோ போயிட்டு வந்தோம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் யாரோ ஒருத்தரை எடுத்தாவில் பார்த்தாங்க நமஸ்காரம் இப்படின்னா சரி இப்படின்னு உடனே உங்களுக்கு ஜோசியம் தெரியுமாண்ணா தெரியாதுன்னு எல்லாம் தெரியும் எங்கள் நாங்கள் ஒரு மூணு சுவாமி உங்களுக்கு ஜோசியம் தெரியுமான்னு கேட்டான் தெரியாதுன்னு உங்களுக்கு வேறு எதாவது மந்திரம் தெரியுமா அதெல்லாம் தெரியுமா வரிசையாக நிறைய கேட்டான் என்னிடமோ கேள்வி கேட்டான் கேட்ட உடனே தெரியாது தெரியாது எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு பதில் சொல்லிகிட்டு இருக்கும் அவன் கேட்கறது எதுவுமே நமக்கு தெரியாது நிஜமாவே தெரியாது தெரியாதுன்னு சொல்லணும் அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டான் உடனே கேட்டான் மூணு பேர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு உடனே எங்கள் எங்கள் கூட இருக்கிற ஒரு சுவாமிஜி நாங்கள் வேதாந்தம் சொல்லுவோம் எங்களுக்கு யாராக பிக்ஷை கொடுப்பா சாப்பிட்டு இருக்கோம் அவன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் சாப்பாட்டுக்கு வழின்னு நினச்சிட்டுருக்கான் அப்படி இருக்குது நிறைய இடத்துல அப்படி தான் யார் அதாவது சன்னியாசின்னா அவங்க வந்து ஃபிலாசஃபி படிச்சிருப்பான் ஞான அந்தளவுக்கு என்ன ஆகிடுச்சு சமூகத்தில் இப்போ வந்து திருக்குறள் எழுதினது யார் பாரதி யாருங்கிறான் நம்ம ஊர்லேயே அப்படி இருக்கிற போது என்ன சொல்ல முடியும் பசங்களுக்கெல்லாம் பையங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது மகாத்மா காந்தின்னா டோட்டலாக மறந்தாச்சு சண்டைக்கு மாத்திரம் இப்போ ரெண்டு பேர் சிலை இருக்குது நான் பேரை சொல்லலை சண்டை போடுறதுக்கு மாத்திரம் நம்ம ஏரியாவில் முக்கியமாக ரெண்டு பேரோட சிலையை வச்சுருந்து சண்டை போடுறாங்க அவங்கள தான் தெரியும் அவங்களுக்கு அவருடைய சிலைக்கு கொடுக்குற ப்ரொடெக்ஷன் மகாத்மா காந்தி கிடையாது ஏன்னா மகாத்மா காந்தி வம்பு இல்லாத அஹிம்சா மூர்த்தி ஆகையினால அவரோட சிலைக்கு ப்ரொடெக்ஷனே தேவையே போயிட்டு போட்டோம் சர்வ அர்த்தம் சொல்ல வந்தேன் சர்வவித்துன்னா என்ன அர்த்தம் பிரம்மவித்து எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கிறார் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டு இருக்கார் நிம்மதிக்கு எதை தெரிஞ்சுக்கணுமோ உண்மையான மனசாந்திக்கு எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுன்ருக்கார் இந்த சாந்தோஜி உபனிஷத்தில் பூம வித்யாவில் இருக்கேன் நாரத மகர்ஷி சனத்குமார் சொல்கிறார் இன்னெல்லாமோ வித்தியை தெரியுங்கிறார் ஏகப்பட்ட வித்தியை சொல்கிறார் எனக்கு அந்த வித்தியை தெரியும் இந்த வித்தியை தெரியும் எல்லா வித்தியையும் தெரியும் ஆனால் ஆத்ம வித்தியை மாத்திரம் தெரியாது ஆத்மாவை தெரிஞ்சுகின்றவனுக்கு சோக்கம் இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோகம் பகவோச்சாமி ஆகையினால எனக்கு ஆத்ம வித்தியை எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு நாரத மகர்ஷி கேட்குறார் ஆக இதுலேருந்து எதுக்கு சொல்ல வரேன்னா சர்வவித்துன்னு சொன்னால் இந்த முண்டகோபுரத்தில் சொன்ன மாதிரி ஏக விஜானேன சர்வ விஜானம் எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றுக்கும் காரணமான பொருளை அறிந்ததாகுமோ அவ்வளோதான் ஸ்வர்ணஞ்யானேன ஆபரண ஜானவத்து எல்லா டிசைனும் நமக்கு தெரியாது என்னெல்லாமோ டிசைன் இருக்கு ஆனால் எல்லா டிசைனும் தங்கம்ங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லை ஆக சர்வவித்து சர்வவித்துனா எல்லா அனைத்தையும் அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன்னா அனைத்திற்கும் மூலமான மெய்ப்பொருளை அறிந்தவன் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அறிவை பெற்றவன் ஆனால் எல்லாருக்கும் முன்னால் என்ன பண்ணுவானான் தனக்கு தெரிஞ்சிருக்கு ஞானம் இருக்கு இங்கே வா வா உனக்கு நான் வந்து வேதாந்தம் சொல்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவானான் தான் கேட்காதவனுக்கு சொன்ன கேட்குறவனுக்கு சொன்னாலே புரிய மாட்டேங்கிறது கேட்காதவன்ட்டு போய் எப்படி சொல்கிறது அதனால் பேசாமல் இருப்பானான் திஷ்டே மூடவத்துன்னா என்ன அர்த்தம் ஒன்றும் தெரிஞ்சிக்காத முட்டாள் மாதிரி நடந் இருப்பானான் திஷ்டேத்து போய் எனக்கு ஞானம் இருக்குது தெரியுமோ இல்லையோ என்ன பணமா இது எனக்கு பணம் இருக்குது எனக்கு அது இருக்குது நான் இந்த பதவி இருக்கு இது இவனுக்கு பயோடேட்டாவே கிடையாது பயோடேட்டான்னால் எல்லாம் போடணும் பயோடேட்டாவில் வந்து என்ன ஸோ அண்ட் எல்லா விவரமும் எழுதணும் ஆனால் இந்த பயோடேட்டாலாம் என்னது விவகாரத்தில் ஏதோ சுவாமிகளுக்கும் கூட பயோடேட்டா போடணும்னு இருக்கு ஆனால் வாஸ்தவமாக பயோடேட்டா இருக்கோன்னா பயோங்கிற வார்த்தைக்கு என்னென்னு தெரியாது சுய அறிமுகமா பயோடேட்டானு ஏன்னா தங்களை பற்றி என்ன பயோடேட்டாங்கிறது என்ன போடுறது தமிழில் தெரியல உங்களை பற்றின விவரங்கள் என்ன அப்படின்னு நானே இல்லை அப்புறம் என்னை பற்றினா விவரம் என்ன இருக்குது நான்கிறதே உண்மையில் கிடையாது ஆகையினால இது எதோ விவகாரத்தில் வேணால் பயோடேட்டா கேட்கலாம் எதுக்கு இதை சொல்கிறோம்னா மூடவத்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பான் மூடவத்து திஷ்டேத் திஷ்டேத்துனால் நிற்பான்னு அர்த்தம் திருஷ்டே எதுன்னு போட்டிருக்கு நிற்கிறான்னு அர்த்தம் இல்லை முட்டாள் மாதிரி நிற்பான் அப்படின்னு அர்த்தம் இல்லை முட்டாள் மாதிரி நடந்து கொள்வான்னு அர்த்தம் ஒன்றும் தெரிஞ்ச தெரிய தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க மாட்டான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிற போது எங்கேயாவது வேதாந்தம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவனா போய் என்ன அந்த என்னது முந்திரி கொட்டைங்கிறாங்க வரும் இல்லை நான் சொல்கிறேன் கேளு நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லலாம் போய் சொல்ல மாட்டேன் இவங்கிட்டே கேட்டால் கூட அதெல்லாம் வந்து இப்படி படிக்க முடியாது சுப்பிரமணிய சுவாமி கூட என்ன பண்ணார் சிவபெருமான் கேட்டபோது இப்படிலாம் கேட்டால் சொல்ல முடியாது சொல்கிறவன் மேலே இருக்கணும் கேட்குறவன் கீழே இருக்கணும் அப்படின்ன உடனே சுப்பிரமணிய சுவாமியை தூக்கி விட்டாரான் சிவபெருமான் தூக்கினவுடனே கொஞ்சம் ஹைட்டு போயிட்டாரான் மேலே தூக்கின உடனே அப்புறம் காதலை சொன்னாரான் பிரணவத்துக்காரத்தான் சொன்னார்னு படிச்சுருக்கோம் நம்ம ஆக தகுதி இருந்தால் தான் சொல்லுவார்கள் மூடவத்து திஷ்டத்து ஒட்ட மாட்டாங்களாம் அசக்தஹா அசக்தகா சரேத் டிட்டாச்சா சரேத்துனா என்ன அர்த்தம் மூவ் பண்ணிட்டு இருப்பான் பாட்டுக்கு போவான் வருவா எல்லாம் பண்ணுவான் தன்னை இணச்சுக்க மாட்டான் சக்தகா அட்டாச்மெண்ட் அசக்தகா டிட்டாச்மெண்ட் அசக்தகாசன்னு எப்படினா வாயுவது உதாரணம் காற்றை போல காற்றை போல காற்றை போல என்னத்த காற்று எப்படி எல்லாத்துலேயும் ஒட்டிக்கிறது இல்லையோ அது வந்து மோசமான வாசனை இருக்கிற இடத்துக்கும் போகிறது ஆனால் அது ஒட்டிக்கிறது இல்லை கொஞ்சம் தூரம் கொண்டு வந்தாலும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல வாசனை இருந்தால் அதோடையும் ஒட்டிக்கிறது இல்லை நல்ல வாசனையோடையும் ஒட்டிக்கிறது இல்லை காற்று கெட்ட வாசனையோடையும் ஒட்டிக்கிறது இல்லை அது மாதிரி இவன் நல்லது கெட்டது எதுலையும் ஒட்டிக்கிறது இல்லை அசக்தகா வாயுவரே சரி அடுத்த ஸ்லோகம் இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு சாரமே என்ன அசங்க அசங்க அசங்க அர்த்தம் ஒட்டாதம் எதோடையும் சம்பந்தப்படுத்திக்காதவன் அர்த்தம் அதுல இன்னொரு வார்த்தை இருக்கு சர்வவித்து சர்வவித்துமவித்து அசங்கத்தை அறிந்தவன் அசங்கனாக இருக்கிறான் அடுத்தது உபாதிமுனி ஜலே ஜலம் வியோம்னி தேஜஸ் தேஜசி வா ய்வன்முத்தலட்சணம் நரிவு பிச்சு நாற்பத்தொன்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு எல்லாத்துலையுமே எல்லாம் கலந்து தான் இருக்குது இருந்தாலும் ஸ்லோகத்தோட ஆர்டர் படி பார்க்கும்போது இந்த நாலு ஸ்லோகங்களில் ஜீவன் முக்த நிறைவு பெற்றது இந்த ஒரு ஸ்லோகம் விதேக முக்தியினுடைய தன்மையை சொல்லுகிறது விதேக முக்தி என்னது சதேகமுக்தி ஜீவன் இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா சதேக தேகத்தோடு கூடின முக்தி அப்புறம் தேகம் நீங்கின முக்தி சுசுக்தியில என்ன ஆகிறது சுசுப்தியில விதேக முக்தியா சதேக முக்தியா சுசுப்தியில தேக அபிமானம் இல்ல இது மரணத்தை சொல்லுகிறது ஞானியினுடைய சரீரம் போகிறது ஞானியினுடைய சரீரம் எப்படி அழியிறது எப்படி அழியிறதுனா எல்லாருக்கும் அழியிற மாதிரி தான் அழியும் இவருக்கு என்ன இந்த ஸ்தூல சரீரம் வந்து எப்பவுமே எல்லாருக்குமே அக்ஞானியாக இருந்தாலும் சரி ஞானியாக இருந்தாலும் சரி செத்து போன உடனே இது பஞ்சபூதங்களில் கலந்துடும் ஒன்று நெருப்பில் வச்சுடுறோம் இல்லாட்டி பொண்ணில் போட்டுறோம் எப்படியோ இந்த சரீரம் கரைஞ்சி போயிடும் பஞ்சபூதங்களோட பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால் உண்டான இந்த ஸ்தூல சரீரம் பாஞ்ச பௌத்திக சரீரம் பஞ்சபூதங்களில் லயமாயிடும் இது வந்து ஸ்தூல பஞ்சபூதம் ஸ்தூல பஞ்சபூதத்தில் லயமாயிடும் அதே மாதிரி சூக்ம பஞ்சபூதம் இருக்குது அந்த அந்த கரணம் அதுதான் வந்து மறுபடியும் சரீரம் எடுக்கிறதுக்கு காரணம் அதுவும் சூக்ம பஞ்சபூதத்தில் லயமாயிடும் காரண சரீரம் தான் அழிஞ்சு போயிடுத்து இருக்கிற போதே காரண சரீரம் அழிந்து விட்டது ஆக சூக்ம சரீரமும் போயிடுறது அதனால புனர்ஜென்மாங்கிறது மறுபடியும் சரீரம் எடுக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்றது உபாதி விலையாத்து உபாதி விலையாத்துன்னா என்ன அர்த்தம் விலயம்னா விசேஷ லயம் ஒடுங்கிறதுன்னு அர்த்தம் நன்றாக உபாதி விலையம்னா என்ன அர்த்தம் ஸ்தூல உ ஷரீர உபாதி சூக்ம சரீர உபாதி காரணசரீர உபாதி காரணசரீரத்தை ஞானத்தினால் இங்கேயே அழிச்சாச்சு ஆனாலும் சூக்மசரீரம் ஸ்தூல சரீரம் கண்டின்யூ பண்ணுறது பிரார்த்த கர்மத்தினால் உபாதி விளையாது முனிஹி விஷ்ணவ் நிர்விசேஷங்கிறது கொஞ்சம் நிற்கிறது யசா வியாக்கியானக்காரர் சொல்கிறார் யசா நிர்விசேஷம் பவேத்து ததா அப்படி போடுறார் என்ன சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் இது புரியும் விஷ்ணு விஷேத் அப்படி போட்டால் பரவாயில்ல விஷ்ணுவின் இடத்தில் விஷ்ணுன்னா என்ன அர்த்தம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள மெய்ப்பொருளில் ஒழுங்குகிறான் மெய்ப்பொருளில் ஒடுங்குகிறான் மாதிரி ஏன் வச்சுக்கணும் நிஜமாவே ஸ்தூலமாக ஒடுங்குறது என்னமோ இந்த சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரி இந்த உடம்புலேருந்து ஜீவன் கிளம்பி அப்படி ஒளி மாறி போய் இறைவனுடைய திருவடியை சுற்றி உள்ளே போய் ஒடுங்குற மாதிரிலாம் கிடையாது விஷ்ணவ் விஷேத் விஷ்ணுவின் இடத்தில் நுழைகிறான் அப்படின்னா என் அர்த்தம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரம்பொருளில் ஒடுங்குகிறான் உபாதி விளையாத் சொன்ன முனிவனானவன் முனிவன் தான் இந்த இடத்துல இந்த ஜீவாத்மா பிரதிபிம்ப சைதன்யம் இன்னொரு பாஷையில் சொன்ன பிரதிபிம்ப சைதன்யம் அகங்காரம் இண்டிவிஜுவாலிட்டி என்ன ஆகிறது இந்த உபாதிகள்லாம் இதாகிறதுனால விஷ்ணவ் விஷேத் விஷ்ணுவின் இடத்தில் நுழைகிறான் அப்புறம் நிர்விசேஷங்கிறதுக்கு என்னென்ன யதா நிர்விசேஷம் விஷேத்து ததா விசதி அப்படின்னு அர்த்தம் விசேஷம் ஒன்றும் கிடையாது எந்த விதமான விசேஷம் விசேஷம்னு சொன்னால் தமிழில் வந்து இதுக்கு என்ன அடைமொழின்னு சொல்லணும் இந்த ஸ்தூல உபாதியைத்தான் விசேஷம்ங்கிறார் இந்த ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் எந்த விதமான விசேஷமும் கிடையாது நிர்விசேஷம் நிர்விசேஷம்னா விசேஷம் இல்லாமல் நிர்விசேஷம் விசேத் விசிஷ்டாத்வைதம் வந்து சொல்லாது எப்பவும் விசேஷம்னு சொல்லணும் சிதசித் விசேஷ விசிஷ்டா அதனால விசேஷத்தை உடையவன் சொல்லுவாங்க யார் விசிஷ்டாத்வைதிகள்லாம் நாராயணன் வந்து விசிஷ்டத்தை விசேஷத்தை உடையவன் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் நிர்விசேஷம் இருக்காது அதுக்கு உதாரணம் சொல்றார் ஜலேஜலம் தேஜகா தேஜசி யதா யதா எப்படி அது தண்ணீரில் தண்ணீர் கலப்பதை போல ஆகாயத்தில் ஆகாயம் கலப்பதை போல நெருப்பில் நெருப்பு கலைப்பதை போல மூணு உதாரணம் சொல்றார் ஜலேஜலம் தேஜஸ் தேஜசி வியத் வியோம்னி வியோம்னி நகாயத்தில் வியத்து ஆகாயம் ஆகாயத்தில் ஆகாயம் எப்படி விஷேத் நுழைகிறதோ ஜலே எதா ஜலே ஜலம் விஷேத்து எதா வியத் வியோம்னி விஷேத்து எதா தேஜா தேஜசி விசேத்து தா மு விஷ்ண விஷேத் அப்படி படிக்கணும் அப்படி முனிவனானவன் விஷ்ணுவின் இடத்தில் நுழைகிறான் ஆக இது வந்து இது வந்து விதேக முக்தி ஆக இது விதேக முக்தியினுடைய லக்ஷணம் உபாதியெல்லாம் நீங்கினதுன்னு அர்த்தம் உபாதி ஸ்தோபி அப்படிங்கிறது ஜீவன் முக்தி உபாதி விலையங்கிறது விதேக முக்தியை பற்றி அதாவது ஞானியினுடைய ஜீவன் முக்தனுடைய ஞானியினுடைய மரணத்தில் என்னாகிறது அப்படின்னா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 இவன் வந்து வெஷ்டி சமஷ்டியில் ஒடுங்கி சமஷ்டியும் எதில் ஒடுங்குகிறது சைத்தன்யத்தில் ஒடுங்குது கடோபனிஷத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டுருக்கு இந்திரியேபிய பராஹ்யா அர்த்தம் மன மனசு பராபுத்தி புத்தேராத்மா மகான் பர மகம் அவ்வாத்தா புருஷ் பர புருஷா நரம் கிச்சித் சா காஷ்டா சாபரா ரொம்ப அழகா எஷ்டி சமஷ்டியில் ஐக்கியமாகி சமஷ்டி சைதன்யம் பிரம்மனில் ஐக்கிய மாறுதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது கடோபனிஷத் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இனிமே இதெல்லாம் ஸ்துதி பண்ணுறது பிரம்ம ஜான ஸ்துதி தான் இதெல்லாம் இனிமேல் வரப்போகிறதெல்லாம் இதை புரிஞ்சுக்கோப்பா இதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல போகிறது ரொம்ப அழகாக சொல்லி முடிக்கிறது அதாவது பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி இதெல்லாம் வந்து புகழ்ந்து பேசி முடிக்க போகிறது இனி நமக்கு மூணு ஆறு பன்னெண்டு பதினஞ்சு ஸ்லோகம் இருக்குது ஆகையினரம் இந்த ஸ்லோகத்தை எல்லாம் படித்து அர்த்தம் தெரிஞ்சு போக முடியும் ஆனந்தம் டாபிக் முடிஞ்சு போச்சு அதாவது ஆத்மாவோடய லக்ஷணம் சொல்லி ஐக்கியங்கள்லாம் சொல்லி ஜீவன் முக்த லக்ஷணம் விதயமுக்த சொல்லியாச்சு இனிமேல் என்னென்னா இதை புகழ்ந்து அழகா சொல்றது படிப்போம் எல்லா யஜ் ஜானம் ஜானம் தத் பிரம்மேத்யவார எல்லா லாப இந்த ஸ்லோகத்துல எல்லாம் பாருங்க மூணு ஸ்லோகத்துல வந்து கடைசி லயன் என்ன இருக்கு தத் பிரம்மேத்யவாரேத் அதை பிரம்மம் என்று நன்கு மனதில் உள்வாங்கொள்வாயாக அவதார ஏத்னா என்ன அர்த்தம் உன்னோட ஆழமான மனசுல இந்த உண்மை பதியட்டும் அவதாரையே இத நன்னா மனசுல பதிய வச்சுக்கோ அப்படின்னு குரு சிஷியனுக்கு சொல்ற மாதிரி இந்த மெய்ப்பொருளை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோ வாழ்க்கையில நமக்கு லட்சியமே பிரம்ம ஜானந்தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானந்தான் நமக்கு பரம லட்சியம் அதுதான் சொல்றார் எல்லாத்துலேயும் எத்து எத்துன்னு வருது எத்து லாபாத்து அப்பறா லாபா நாஸ்தி எதை அடைந்த பிறகு வேறு ஒரு அன்றையும் அடைய தேவையில்லையோ லாபம் லாபம்னா அடையிறது லாபத்துக்கு ஆப்போசிட் என்னது நஷ்டம் உபனிஷத் சொல்கிறது பிரம்ம ஜானம் இல்லைன்னு சொன்னால் ஜென்மாவை நஷ்டம் பண்ணிவிட்டாங்கிறது கேனோபனிஷத் சொல்கிறது யார் ஒருத்தன் பிரம்மரை தெரிஞ்சுக்காம இந்த ஜென்மாவை வந்து தன்னை பிரம்மாவை தெரிஞ்சிக்காம இந்த ஜென்மாவை முடிக்கிறானோ அவன் பெரிய நஷ்டத்தை அடையிறான் இகச்சேத் அவதித் அச சத்தியம் அஸ்தி நச்சேதிக மகதி விநஷ்டிஹி கேனோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு இங்கே இருக்கிறபோதே இந்த உடம்புல இருக்கிறபோதே நல்ல புத்தியெல்லாம் வேலை செய்கிற போதே பட்டினத்தார் பாட்டுதான் காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே கடைவாயில் பால் படுமுன்னே ஊரார் கூடி அழுமுன்னே குற்றாலத்தானையே கூறு ஆகையினால ஜென்மாவில் ஒன்றும் வராது எல்லாரும் என்ன புஸ்தம் எழுதுகிறாங்க மரணத்திற்கு பின்னால் என்ன ஆகும் அப்படின்னு நிறைய அந்த போட்டா புதுசு மரணத்திற்கு பின்னால் அப்படின்னு போட்டோன்னு வச்சுங்களேன் ஒரு புக்கு அது உடனே சேல்ஸ் ஆயிடு பிறப்பதற்கு முன்னாள் அப்படின்னு போட்டா விற்குமா எனக்கு ஒரு சந்தேகம் போட்டு பார்த்தா தெரியும் பிறப்பதற்கு முன்னாள் எதுக்கு சொல்றோம்னா நிறைய பேருக்கு இந்த பிறப்புன்னா என்ன இறப்புனா என்ன எதுக்கு இடையில் இந்த வாழ்க்கை வந்தது ஒன்றும் விசாரமே இல்லை அதனால தான் பஜகோவிந்திர ரொம்ப அழுத்தி சொல்றார் கஸ்தம் கோம் குத ஆயாத்தா ஜனே தாத்த கவம் கோம் குத ஆய கா ஜனமே தாத்த இையர்வம் அசாரம் விவம் தியக்வாஸ்வார இன்னொன்று இருக்கு திந்தைய ததிஹ்ரா அப்பா சகோதரா இதை யோசிக்க மாட்டேங்கிறியே நீயார் நார் கவம் கோம் நீயார் நானியார் குத்த ஆயிருந்து வந்தோம் காமே ஜனனீ கோமே தாத்தி நிறைய வார்த்தை காத்தே காந்த தனக்சிந்த வாத்துலம் தவ நாஸ்திய திருஜகேக்காவா இருக்கட்ட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 இதுக்கு மேலே லாபம் வாழ்க்கையில் வேணும்னு இல்லை நம்ம எல்லாம் வந்து லாப நஷ்டக்கணக்கு பார்த்து நான் இருக்கோம் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வந்து நிறைய பேர் லாப நஷ்ட கணக்கு பார்த்துன்னு இருக்காங்க ஆனால் இது வாழ்க்கையினுடைய லாப நஷ்ட கணக்கு நமக்கு இருக்கிற ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கிற லாப கணக்கு இருக்கே நஷ்டக்கணக்கு அது வேணால் அது வந்து இருக்கலாம் என்னென்ன்தான் நமக்கு ஒன்றும் குறவை வைக்க போகிறதில்ல ஆனால் நமக்கு எவ்வளோ வந்தாலும் திருப்தி வரப்போகிறதும் இல்லை ஆக இதுக்கு மேலே லாபம் கிடையாது நிறதிசைய லாபா கீதேன்னு இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் கீதைனு ஒரு ஸ்லோகம் இருக்குது எம் ல்துவாச்சா பரம் லாபம் மன்தே நாதிக்கம் தத்த எஸ்மின் குருநாப்பி விச்சாலியே ஆராதாயத்தில் இருக்கு எம் ல்தான் நாபரம் லாபம் ஆக அப்பறாப நாஸ்தி இது அடைஞ்சதுக்கு பிறகு ஒரே ஆனந்தமாக இருக்குது அடைய வேண்டியதே அடைந்து விட்டேன்கிற ஒரு நிறைவு இருக்கு இந்த பிறவியில் அடைய வேண்டியது மெய்ப்பொருளாக தன்னை உணர்வதுதான் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா சுகாத்து ந அப்பறம் சுகம் இது பேருதான் நிறதிசய லாபகான்னு இருக்கு எல்லா லாபமும் இதுக்குள்ள அடங்கி விடுறதுங்கிறார் வியாக்கியானக்காரர் அடைய வேண்டியது அனைத்தும் இதுக்குள்ள அடங்கி விடுகிறது சுகாத்து ந அப்பறம் சுகம் எந்த கத்தை காட்டிலும் மேலான சுகம் இல்லையோ அந்த சுகம் பிரம்மஸ்வரூபம் என்று தெரிந்துகொள் நிறதிசய சுகம் அர்த்தம் ஒப்புயர்வற்ற பேரின்பம் அர்த்தம் ஒப்புயர்வற்ற பேரின்பம் அதுவே மெய்ப்பொருள் அப்புறம் அடுத்தது என்ன எதை தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில எது ஞானாத் ந அப்பறம் ஞானம் எந்த ஞானத்துக்கு மேலான ஞானம் இல்லையோ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 பிரம்மஞானத்தை காட்டிலும் வேறு எந்த ஞானமும் சிறந்ததில்லையோ அப்படின்னு அர்த்தம் அதை பிரம்மம் என்று தெரிந்து கொள்வாயாக அக வாழ்க்கையில் நமக்கு அடைய வேண்டியது பிரம்மன் நமக்கு பரம ஆனந்தம் பிரம்மன்தான் நமக்கு ஞானமும் பிரம்ம ஜானம் பிரம்ம லாபகா பிரம்ம சுகம் பிரம்ம ஜானம் அடுத்த ஸ்லோகம் ேய்ிரவாரூபு எ திருஷ்டுவா அபரம் திருஷ்யம் நாஸ்தி எதை கண்ட பிறகு அதற்கு மேலாக காண்பதற்கு ஒன்றும் இல்லையோ கண்பது அறிவது எல்லாம் ஒன்றுதான் எதை பார்த்த பிறகு பார்க்கப்படுவதற்கு வேறொன்றும் இல்லையோ அதுதான் ரெண்டாவது வரையில் சொல்லியிருக்கு எதை அறிந்த பிறகு யஜாத்வா நாபரம் ஞேயம் எந்த அறியப்பட வேண்டியதை அறிந்துவிட்டால் பிறகு அறிய வேண்டியது ஒன்றும் இல்லையோ முதல்ல ஞானம் நர் இங்கே ஞேயம்ங்கிறார் எந்த ஞானத்தை பெறணும் நர் எதை அறியணும்னு இங்கே சொல்றார் எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்து விட்டால் எந்த எதனை அறிந்தால் மேலும் அறியப்பட வேண்டியது ஒன்றும் இல்லையோ அப்படின்னு அர்த்தம் எதனை அறிந்தால் மேலும் அறியப்பட வேண்டியது ஒன்று இல்லையோ கொஞ்சம் ரிப்பிட்டேஷன் மாதிரிதான் இதெல்லாம் அதாவது மனசில் பதியணுங்கிறதுக்காக சொல்றது இதெல்லாம் எதை கண்ட பிறகுனா கண்ணால பாக்குறதுன்னு அர்த்தம் இல்லை அறிவால தெரிஞ்சுக்கிறது தான் ஆனால் இதுதான் தெரிஞ்சுக்கணுங்கிற அர்த்தத்தில் சொல்றார்கள் அப்புறம் மூணாவது இன்னொன்று இருக்குது எத் பூத்வா ந புனர்பவகா எதுவாக ஆன பிறகு மறுபடியும் பிறக்க வேண்டியது இல்லையோ நான் வந்து பிரம்மம்னு புரிஞ்ச பிறகு நான் மறுபடியும் உடம்பா ஆக வேண்டிய அவசியம் இல்லை உடம்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை புனர்பவகான்னா மறுபிறவி எதான எந்த பிரம்மமாக தன்னை ஆனதுன்னு ஜாகிரதையாக புரிஞ்சுக்கோங்க நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்ம பிரம்மந்தான் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் இங்கே ஒரு வார்த்தைக்காக உபச்சாரமாக சொல்லியிருக்கு எதாக ஆன பிறகு நாம் மீண்டும் எதுவாகவும் ஆக மாட்டோமோ எதுவாக ஆன பிறகு நாம் மீண்டும் எதுவாக ஆக மாட்டோமோ அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் எதுவாக நாம் இருக்கிறோமோ அதுவாக நம்மை புரிந்து கொண்டு பிறகு நாம் எதுவாகவும் ஆக மாட்டோம் எதுவாகவும் ஆக மாட்டோம் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆஹ எப்பூனர் திரேத்வார அது வேண்டு தெரிந்து கொள்வாயி பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகத்து ஓம் ஈஷரோ குருராத்மேதி மூர்பேதவி வோமவத்வாப்யா மூர்த்த அயனேயனே நின்று அனந்த ஜன்மாண்ட மெய்யனே உபதேஷிக்க